வணக்கம் மே இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் இந்தியா வந்த அமெரிக்க கடற்படை தளபதி அட்மிரல் ஜான் மைக்கேல் ரிச்சர்டன் இரண்டு ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் ஜோகோவிச் மூன்று சீன கடற்படை இரண்டு புதிய கைடெட் மிசைல் டெஸ்ட்ராயரை அறிமுகப்படுத்தியுள்ளது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று மகாராஷ்டிரா மாநில மராத்தி திரைப்பட விருதுகள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கும் ஆஸ்கார் அகாடமி தலைவர் யார் இரண்டு இந்தியாவில் 90 சதவிகித காண்டா மிருகங்கள் எங்கு உள்ளன மூன்று மத்திய அரசு விடுதலை புலிகளின் மீதான தடையை எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி